அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர் மனம் சோர்வில்லாமல் பின் செல்லாமல் முயற்சி செய்கின்றவர்கள் ஊழ் என்ற ஒன்றை பின்னால் செல்லும்படி செய்து தாம் முன்னேறி சென்று விடுவார்கள் என்பது இந்த குரலின் பொருள் தமக்கு நிகழ்ந்த துன்பங்களை தமக்கு உண்டானவை என்று உணர்ந்து அதை பொறுமையோடு அனுபவித்து மனம் தளர்ச்சி பெறாமல் செயலை மேற்கொள்பவர் ஊழையும் வெற்றி கொள்ள முடியும் இன்றைய சூழ்நிலைக்கு இது மிகப் பொருத்தமானது ஊழில் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்ற குரலில் இதனுடைய விளக்கத்தை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அது ஊழியல்ல கடைசியாக இருந்த குரல் அது உப்பக்கம் அப்படின்னா பின்பக்கம்னு அர்த்தம் எட்டு ஒன்பது பத்து குரட்பாக்கள் பயன் கிடைக்காவிட்டாலும் முயற்சியை விட்டுவிடக்கூடாது என்று நமக்கு உணர்த்தின மேலும் இடைவிடாது முயற்சித்தால் பயன் நிச்சயம் கிடைத்தே தீரும் என்பதையும் நமக்கு உணர்த்தின குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம் ஐம்பதாவது பாடலிலே இவ்வாறு சொல்லுகிறார் உலையா முயற்சி களைகானா ஊழின் வலிசிந்தும் வன்மையும் உண்டே உலகறிய பால் முளை தின்று மரலி உயிர்குடித்த கால் முளையே போலும் கரி இடைவிடாத முயற்சியையே பற்றுக்கோடாக கொண்டு ஒழுகுவவருக்கு போகு ஊழின் வலிமையைக் கெடுத்து மேம்படுகின்ற ஆற்றல் உள்ளது உலகத்தார் யாவரும் அறியும்படி ஊழின் தோற்றத்தை தொலைத்து கூற்றுவனின் உயிரை குடித்த மார்க்கண்டேயனே இதற்குச் சான்று இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் இனி பதவரை பார்க்கலாம் உலைவின்றி மன உளைச்சல் இன்றி தாழாது தளர்ந்து விடாமல் உயற்றுபவர் முயன்று செயலாற்றுபவர் ஊழையும் பயனைத்தராமல் தடுக்கும் முன்வினை ஆற்றலையும் உப்பக்கம் காண்பர் பின்னால் நீக்கக்கூடிய வல்லமையை உடையவர் ஆவர் மன உளைச்சலின்றி தளர்ந்து விடாமல் முயன்று செயலாற்றுபவர் பயனை தராமல் தடுக்கும் முன்வினை ஆற்றலையும் நீக்கும் வல்லமை அதை பின்பக்கம் உப்பக்கம்னு சொன்னார் பின்னால் செல்லும்படி செய்துவிடுவர் முன்வினை ஆற்றலையும் நீக்கும் வல்லமை ஆவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றிதப ஸ்ரீ ஓம்காரந்த மகாஸ்வாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்